காலை வெளிச்சம் மன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் கொண்டு ஐம்பதாம் வசனங்கள் சேவைக்கென்று என்னப்படுதல் சீனாய் வனாந்திரத்தில் மோசிவிடம் யாவே தேவன் மீண்டும் பேசி ஒரு புதிய கணக்கெடுப்பை நடத்த கட்டளையிட்டார் இம்முறை இது யுத்தம் செய்யும் ஆண்களை கணக்கிடுவது அல்ல இது கணக்கிடுவது பெயர்கள் வம்சம் வம்சமாகவும் குடும்பம் குடும்பமாகவும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு மாதம் மற்றும் மேற்பட்ட வயதுள்ள ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் தேவன் சொன்னார் மிக முக்கியமானது ஒரு மாத குழந்தையால் பலகைகளை சுமக்கவோ அல்லது ஆயுதங்களுடன் அணிவகுத்து செல்லவோ முடியாது ஆனாலும் தேவன் அவனையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார் பலம் வருவதற்கு முன்பே ஆசாரியத்துவத்திற்குரிய உரிமை வந்துவிடுகிறது என்பதை தேவன் இதன் மூலம் காட்டுகிறார் அடையாளம் முதலில் வருகிறது அதன் பின்பே சேவை வளர்கிறது லேவிக்கு மூன்று மகன்கள் இருந்தார்கள் கெர்சோன் கோகாத் மற்றும் ஊழியம் குடும்பங்கள் வந்தது கணக்கெடுப்பு மிக தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது கெர்சோனியரில் ஏழாயிரத்தி ஐநூறு ஆண்கள் இருந்தார்கள் கோகாத்தியரில் எட்டாயிரத்தி ஆறுநூறு ஆண்கள் இருந்தார்கள் ஆறாயிரத்தி இருநூறு ஆண்கள் இருந்தார்கள் இந்த மூன்று எண்களையும் கூட்டினால் மொத்தம் இருபத்தி இரண்டு ஆயிரத்தி முன்னூறு வருகிறது அதிகாரம் யாவே தேவனுடைய கட்டளையின்படி எண்ணப்பட்ட லேவியர்கள் ஒரு மாதம் மற்றும் மேற்பட்ட வயதுள்ள ஆண்கள் மொத்தம் இருபத்தி பேர் என்று அது கூறுகிறது சிலர் இதை வாசித்துவிட்டு வேதத்தில் பிழை இருப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள் ஏனெனில் இஸ்ரேலில் முதற்வர்களுக்கு தேவன் இந்த கணக்கெடுப்பை உடனடியாக இணைக்கிறார் வேதாகமம் குழப்பத்தில் இல்லை நோக்கத்தை குறித்து வேதாகமம் மிக இருக்கிறது இதை நாம் கவனமாக ஆராய்ந்து இவ்வாறு விளக்கலாம் இருபத்தி இரண்டாயிரத்தி முன்னூறு என்பது ஒரு மாதம் மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுள்ளவர்களை மாற்றிக்கொள்வதற்காக பயன்படுத்தப்பட்ட எண்ணிக்கை ஏனெனில் லேவியர்களில் சுமார் முன்னூறு பேர் அவர்களே முதற் பேரானவர்களாயிருந்தார்கள் முதற் சட்டத்தின்படி அவர்கள் ஏற்கனவே யாவே தேவனுக்கு சொந்தமானவர்கள் எனவே இஸ்ரேலின் முதற் பேரானவர்களுக்கு பதிலாக அவர்களை மாற்றீடாக கணக்கிட முடியாது இந்த மாற்று கொள்ளுதல் ஒரு பரிசுத்த கணக்கு வழக்கை போல எழுதப்பட்டுள்ளது இஸ்ரேலில் உள்ள ஒரு மாதம் மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஒவ்வொரு முதற் பேரான ஆணையும் கணக்கிடும்படி கர்த்தர் பின்பு இஸ்ரேலின் முதற் பேரானவர்களுக்கு இஸ்ரேலருடைய மிருக ஜீவன்களின் தலையீட்டுகளுக்கு பதிலாக லேவியருடைய மிருக ஜீவன்களையும் தாம் எடுத்துக்கொள்வதாக கர்த்தர் அறிவிக்கிறார் இருபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்றுக்கும் இருபத்தி இரண்டு ஆயிரத்திற்கும் உள்ள வித்தியாசம் எழுபத்தி மூன்று எனவே அந்த அதிக பட்டியான மகன்கள் ஒவ்வொருவருக்கும் ஐந்து மீட்பு தொகை செலுத்தப்பட வேண்டும் மோசே ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சேக்கல்களை சேகரித்து அதை மீட்பு தொகையாக ஆரோனிடமும் அவன் குமாரனிடமும் கொடுக்கிறான் இது வெறும் வறண்ட கணிதம் அல்ல கண்களுக்கு புலப்படும் எண்களை கொண்டு தேவன் ஆவிக்குரிய உண்மைகளை போதிக்கிறார் ஒவ்வொரு முதற் முக்கியம் ஒவ்வொரு பெயரும் முக்கியம் ஒவ்வொரு மாற்றீடும் முக்கியம் மீட்பு என்பது தோராயமாக நெருக்கமாக இருப்பது அல்ல மீட்பு என்பது கணக்கிடப்பட்டு முழுமையாக்கப்பட்டது பரலோகத்தின் பரிசுத்தம் தெளிவற்ற உணர்வுகளின் அடிப்படையில் இயங்குவதில்லை அது சத்தியம் உடன்படிக்கை மற்றும் நிறைவேற்றப்பட்ட கிரயத்தின் அடிப்படையில் இயங்குகிறது புதிய சிருஷ்டியாகிய விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இங்கே பரிசுத்தமாக ஜொலிக்கிறது முதலாவதாக மீட்பு என்பது உடைமையை அதாவது சொந்தம் கொண்டாடுதல் உருவாக்குகிறது என்பதை தேவன் போதிக்கிறார் யாவை தேவன் சொல்கிறார் லேவியர் மேலும் அவர் எல்லாம் முதற் பேரானவைுகள்கிப்து முதற் பேரானவைகளை எல்லாம் சங்கரித்த நாளில் இஸ்ரேலில் இருக்கிற முதற் பேரானவைகள் எல்லாம் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினேன் என்றும் சொல்கிறார் ரட்சிப்பு என்பது ஆபத்தில் இருந்து காக்கப்படுவது மட்டுமல்ல அது தேவனுக்கு சொந்தமாவது புதிய உடன்படிக்கையில் இரத்தினால் மீட்கப்படுதல் என்பது நாம் நமக்கே உரியவர்கள் அல்ல என்பதை குறிக்கிறது நாம் யாவே தேவனுக்கு சொந்தமானவர்கள் இரண்டாவதாக பதிலீட்டு முரண்மையில் மாதிரியை தேவன் வெளிப்படுத்துகிறார் ஒரு கோத்திரம் அநேகருக்கு பதிலாக நின்றது இஸ்ரேலின் முதற் பேரானவர்களுக்கு பதிலாக லேவியர்கள் நின்றார்கள் பிறகு மீதமிருந்த முதற் பேரானவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட மீட்பு தொகையினால் ஈடு செய்யப்பட்டார்கள் இது ஒரு மிக பெரிய பதிலீட்டாக மனதை ஆயத்தப்படுத்துகிறது அந்த மாதிரியின் அருகில் நிற்கும் வெறும் போதகர் மட்டுமல்லே அந்த மாதிரியின் நிறைவேறுதலாய் இருக்கிறார் அவரே ஒரே பெயரான குமாரன் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை ஒப்புக் அவர் உறுதியாக நின்றார் நெருக்கடியில் உடையவில்லை தம்மை தாமே மனமு வந்து அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேரானவர் ஆனார் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவர் ஆனார் வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் தேவனுக்கென்று அநேக முதற் பேரானவர்களை உருவாக்க உண்மையான முதற் பேரானவர் தம் ஜீவனை தங்களை விளம்பரப்படுத்திக் கொண்ட தேர்ந்தெடுக்கப்படவில்லை யாவே தேவனே அவர்களை தெரிந்து கொண்டார் உதவி செய்யும்படி அவர்கள் அது ஆசாரியத்துவத்திற்கு உட்பட்டிருந்தது புதிய உடன்படிக்கையில் இதன் நிஜத்தை நாம் காண்கிறோம் இயேசுவே நமது மகா பிரதான ஆசாரியர் ஆசாரிய சேவையை நாம் நாமவே கீழ்படிதலினால் நிரூபிக்கப்படும் என்று இயேசு சொன்னார் நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை குமாரனை கனம் பண்ணுவது பிதாவை கனம் பண்ணுதலின் ஒரு பகுதி நமது ஆசாரிய வாழ்க்கை என்பது யாவே தேவனை நோக்கி செய்யப்படும் ஆராதனை மட்டுமல்ல அது யாவே தேவன் நியமித்த குமாரனுக்கு உண்மையாக கீழ்படிந்திருத்த வைராக்கியத்தை நினைவு கூறும் பொழுது இன்னும் ஆழமான ஒரு பாடம் புலப்படுகிறது வனாந்திரத்தில் இசிரேலர் பொற்கன்று குட்டி பாவத்தில் விழுந்த மோசே யாவே தேவனுடைய பச்சத்தில் இருக்கிறவன் யார் என்று அழைத்த லேவி கோத்திரத்தார் அவரோடே நின்றார்கள் அவர்கள் பரிபூரணமான மனிதர்கள் அல்ல ஆனால் அவர்கள் பரிசுத்தின் பக்கம் நின்றார்கள் அவர்களுடைய வைராக்கியம் விருப்பத்தினால் வரவில்லை பாளையம் சீர்குலைந்து போகும்பொழுது அவர்கள் தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசத்தினால் வந்தது புதிய உடன்படிக்கையில் இஸ்ரேலில் அநேகர் இயேசுவை புறக்கணித்தார்கள் அந்த தேசம் ஒட்டுமொத்தமாக அவரை அங்கீகரிக்கவில்லை சபை ஆவியினாலே லேவியர்களை போல மாறி தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை பிடித்து கொள்கிறது இந்த இடத்தை நாம் சம்பாதிக்கவில்லை இதற்குள் நாம் அழைக்கப்பட்டோம் கூட்டம் சௌகரியத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது சத்தியத்திற்காக நிற்பதே நமது அழைப்பு இவையெல்லாம் வரப்போகும் காட்டுகின்றது லேவியர்கள் ஒரு தற்காலிக நிழலாக இருந்தார்கள் சபை இப்பொழுது பயிற்சி பெற்று ஆனால் சபை இனிமேல் வெளிப்படுத்தப்படும் மீட்கப்பட்டவர்கள் தேவனுக்கென்று ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவர்கள் ஆளுகை செய்வார்கள் என்றும் வெளிப்படுத்தல் விசேஷம் காட்டுகிறது முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுபவர்கள் பாக்கியவான்களும் பரிசுத்தவான்களுமாய் இருக்கிறார்கள் அவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியர்களாய் இருப்பார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் இருபது ஆறு பேசுகிறது இது ஒரு கவிதை நியமான பட்டயம் மட்டுமல்ல இது நித்திய பிரதான ஆசாரியரின் கீழ் ராஜ்யத்தில் செய்ய போகும் எதிர்கால ஆசாரிய சேவை இப்பொழுது எண்ணாகமம் மூன்று அமைதியாக சுமந்து வரும் நெஞ்சை தைக்கும் எச்சரிக்கை வருகிறது வனாந்திரத்தில் தேவன் அவ்வளவு கவனமாக கணக்கிட்டார் என்றால் தமது புதிய உடன்படிக்கையின் ஆசாரியத்துவத்தை குறித்து அவர் அலட்சியமாக இருக்க மாட்டார் லேவியர்களால் பரிசுத்தமான காரியங்களை லேசாக கருத முடியவில்லை என்றால் நாமும் பரிசுத்தமான காரியங்களை லேசாக கருத முடியாது முதற் பேரானவர்கள் எண்ணப்பட்ட கிரயத்தினால் மீட்கப்பட்டார்கள் என்றால் கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் மலிவான ஒன்றாக கருத முடியாது தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து உடன்படிக்கையின் இரத்தத்தை தீட்டாக எண்ணுகிறவர்களை குறித்து எபிரேயர் எச்சரிக்கிறது நம்பிக்கையை நசுக்குவதற்காக இது எழுதப்படவில்லை இதயத்தை விழிப்படைய செய்யவே இது எழுதப்பட்டுள்ளது தேவன் அவ்வப்போதும் நிகழும் மத சடங்குகளை எதிர்பார்க்கவில்லை தேவன் ஆசாரியர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் பரிசுத்தமான காரியங்களை சுத்தமான கைகளோடும் நேர்மையான இதயத்தோடும் கையாளும் ஒரு ஜனத்தை தேவன் பயிற்றுவிக்கிறார் இந்த அதிகாரம் நம்மை நிதானமான மகிழ்ச்சிக்கு அழைக்கிறது நமது பெயர்கள் அறியப்பட்டிருக்கின்றது நாம் அவருக்கு சொந்தம் என்பது மெய் நமது மீட்பு முழுமையானது நமது ஆசாரிய பயிற்சி செயல்பாட்டில் உள்ளது நமது எதிர்கால சேவை வாக்கு பண்ணப்பட்டுள்ளது புதிய சிருஷ்டி பயபக்தியோடு நடக்க கடவுது நமது அணுதி விசுவாசம் உறுதியாய் இருக்க கடவுது நமது கீழ்ப்படிதல் உண்மையானதாய் இருக்க கடவுது நமது ஆராதனை சுத்தமுள்ளதாய் இருக்க கடவுது நமது அன்பு மெய்யானதாய் இருக்க கடவுது நமது பலி ஜீனுள்ளதாய் இருக்க கடவுது நாம் மகிமையில் நிற்கும் நாள் வரைக்கும் அவருடைய குமாரனை கனம் பண்ணுவதனாலும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதனாலும் நமது பிரதான ஆசாரியரின் கீழ் ஊழியம் செய்வதாலும் யாவை தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனம் வெளிப்பட கடவது ஜபம் பிதாவாகிய யாவை தேவனே உமது ஜனத்தை எண்ணி பார்த்ததற்காகவும் மீட்பு என்பது பரிசுத்தமானது மற்றும் முழுமையானது என்பதை காண்பித்ததற்காகவும் உமக்கு நன்றி உமது வார்த்தை உமது சத்தியம் எங்கள் ஆராதனை மற்றும் எங்கள் அனுதின கீழ்படிதல் போன்ற பரிசுத்தமான காரியங்களை சுத்தமான இருதயத்தோடு கையாள எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் கவன குறைவாக இருப்பதிலிருந்தும் எங்கள் பிரதான ஆசாரியராகியேசுவின் கீழ் எங்களை உண்மையுள்ள ஆசாரியர்களாக்குங்கள் உமது உண்மையான ஆசாரிய கூட்டமாக மகிமையில் நின்று என்றென்றும் உமக்கு ஊழியம் செய்ய இந்த பயிற்சியின் மூலம் எங்களை ஆயத்தப்படுத்துங்கள் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்